வணக்கம் ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக வெந்தர்பு கொட்டி கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தமிழகத்தில் உள்ள ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை இரண்டு ஸ்ரட்ஜி போக்குவரத்தாக பயன்படுத்தக்கூடிய பகுதி பணி மூடிய பிரதேசம் மூன்று இந்தியாவில் மிக நீளமான ரயில் நிலையம் கோரக்பூரில் அமைந்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் முதல் இரும்பு பாலம் இயங்கு திறக்கப்பட்டது இரண்டு ஷாந்தா குரூஸ் விமான நிலையம் எந்த நகரில் அமைந்துள்ளது மூன்று தி இந்து ஆங்கில நாளிதழ் யாரால் தொடங்கப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி